பாடம் நூற்றி இருபது ருக்குவின் போது முதுகை சமமாக வைப்பது நபிசல்லாஹு அலேஹ் வசல்லம் அவர்கள் ருக்கு செய்யும் தமது முதுகை செவ்வையாக ஆக்கினார்கள் என்று அபு உமைது அலி அல்லாஹா அவர்கள் தம் தோழர்கள் மத்தியில் குறிப்பிட்டார்கள்